ஒரு மற்ற அவளை பற்றி தன் கணவனிடம் அவளை அவன் நேரில் பார்ப்பது போல வர்ணனை செய்திட வேண்டாம் என்று நபி சொல்லு அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள்